அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை சப்தபதி அப்படின்னு கல்யாணத்துல ஒரு முக்கியமான ஷடங்கு இருக்கு நாம் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாழ்க்கையில் நல்ல உணவு நல்ல வலிமை நல்ல தவம் நல்ல குழந்தைகள் நல்ல பசுக்கள் நல்ல காலங்கள் அப்புறம் நல்ல சிறந்த யாகங்கள் இதை செய்வதற்காகத்தான் நீயும் நானும் நண்பர்களாக இணைந்திருக்கிறோம் பிறகு என்ன பண்ணுகிறார்கள் அந்த ஒரு கல்லு மேல பெண்ணோட கால் வைக்க கல்லு மேல அவன் நிற்கிறார் அதுக்கு பிறகு இந்த மந்திரங்கள்லாம் சொல்லப்படுகின்றன ஓ மணப்பெண்ணே என்னுடன் ஏழு அடிகள் நீ நடந்ததால் என்னுடைய விட்டாய், மனைவி விட்டாய் ரெண்டும் ஒரே அர்த்தம்தான் தமிழ்நாட்டில் எந்த சொல்லையும் சொன்னாலே பிரச்சனையா இருக்கு ஆக என்னுடைய தர்ம பத்னியாகி விட்டாய் நண்பர் சகான்னா இந்த இடத்துல வந்து ஃப்ரெண்ட் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருவருக்கும் சரியான புரிந்துணர்வு அந்த அர்த்தத்துல தான் சொல்றோம் நாம் ஒருவருக்கொருவர் துணையாகி விட்டோம் நான் உன்னுடைய தோழமையை அடைந்து விட்டேன் ஒருபோதும் இந்த தோழமையை நான் விடமாட்டேன் நீயும் இந்த தோழமையை விட்டுவிடாமல் இருப்பாயாக இதன் பிறகு இந்த ரிச்சுவல் எல்லாம் இந்த சடங்குகள் முடிந்துவிட்டன நாம் இருவரும் இணைந்து வாழ்வோம் செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் அதற்குரிய நாம் இணைந்தே முடிவு செய்வோம் பரஸ்பர அன்புடனும் நல்ல எண்ணத்துடனும் நாம் இணைந்து வாழ்வோம் நாம் இருவரும் சேர்ந்து நல்ல உணவு வலிமை முதலியவற்றை அனுபவிப்போம் நம் இருவரின் மனங்களும் ஒரே குறிக்கோளில் சங்கமிக்கட்டும் நம்ம ரெண்டு மனசும் ஒரே லட்சியத்தில் இருக்கட்டும் நாம் இருவரும் இணைந்தே தவங்களை இயற்றுவோம் நீ பூமியாக இருக்கிறாய் நான் வானமாக இருக்கிறேன் நான் விந்துவாக இருக்கிறேன் நீ அதனை தாங்குபவளாக இருக்கிறாய் நான் மனமென்றால் நீ வாக்கு நீ க்மந்திரமாக இருக்கிறாய் நான் சாமமந்திரமாக இருக்கிறேன் எனது அனைத்து முயற்சிகளிலும் நீ உடனிருப்பாயாக ஓ இனிமையான சொற்களை பெண்ணே நாம் இருவரும் நிறைய செல்வங்களையும் குழந்தைகளையும் பெற்று இன்பமாக வாழ்வோம் வா தர்மத்தில் ஆழமான பற்றுதலும் பொறுமையும் ருச்சியும் மிக்க நம் முன்னோர்கள் இவற்றை இல்லாளகத்திருக்க இல்லாதது ஒன்றுமில்லை என்று ஒரு பழமொழியே இருக்கிறது தாயோடு அறுசுவை தந்தையோடு கல்விப்போம் உடன் பிறந்தாரோடு சுற்றம் போம் இல்லாளோடு எல்லாம் போம் என்று சொல்லுவார்கள் பிரம்மச்சாரி வானப்பிரஸ்தன் சந்நியாசி மூவரும் தங்களது உணவை தாங்களே சமைத்து உண்ணக்கூடாது ஆகவேதான் இவர்கள் மூன்று பேருக்கும் உணவளிப்பது இல்லறத்தானின் முக்கியமான கடமையாக இருக்கிறது அதைத்தான் இந்த குரட்பாவம் சொல்லுகிறது நல்லாற்றின் இயல்புடைய மூவர்க்கும் இல்வாழ்வான் என்பான் நின்ற துணை அப்படி ரீ பண்ணி மாற்றி படிக்கணும் மூவர் என்பது பரிமேலழகர் கூறும் மரபு சார்ந்த நெறியில் மாணவர் வானப்பிரஸ்தர் துறவி ஆகிய மூவரையும் குறிக்கும் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை